ம் ஆய மமாணச்சுத்திரமோோோோோோோோோோமிஷம் மாஹம்ிரமியம் ய உசு மயி பதினைந்து கண்டங்கள் வரையிலும் அர்த்தம் பார்த்துருக்கிறோம் பதினைந்தாவது கண்டம் அக்ஞானி ஞானி இருவரும் சரீரத்தோடு இணைந்துதான் இருக்கிறார்கள் வாழும் காலத்தில் பிராரப்த கர்மத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஷரீரத்தோடு இணைந்து தான் இருக்கிறார்கள் ஞானியும் ஷரீரத்தோடு தான் இணைஞ்சு தான் இருக்கார் ஷரீரத்தில் தான் ஞானமே இருக்கு ஞானமே சூக் சரீரத்தில் தான் இருக்கு சூக்ம சரீரத்தில் அந்த கரணத்துல விற்தி ரூபமாக இருக்கு என்ன ஜானம் அகம் பிரம்ம அஸ்மி அக்ஞானிக்கு ஒன்று கர்ம காண்டத்தை மாத்திரம் தெரிஞ்சின்ற ஜானி கர்ம காண்டத்துக்கு மாத்திரம் பிராமணியம் கொடுக்கிற அஜானியா இருந்த அஜானி தான் ஞான காண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து புரிஞ்சுக்கிறவன் தான் ஜானு விவகாரம் பண்றோம் கர்ம காண்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெரிஞ்சுக்கிறவன் அவன் ஜீவன்கிற ஞானத்தோட இருக்கான் இந்த கர்மகாண்டமும் தெரியாமல் சும்மா உலக வாழ்க்கையில உழலுகிறவன் வேதத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் அவர்களெல்லாம் என்னன்னா தேகோகம்ங்கிற புத்தியில இருக்கிறார்கள் ஆகவே வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு வேத நெறிப்படி வாழாதவர்கள் உடலையே நான் என்று கருதி வாழ்கிறார்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் உடலையே நான் என்று கருதி வாழ்கிறார்கள் அவர்களும் மரணம் அடையும் பொழுது இந்த நிகழ்வு நிகழ்கிறது என்ன நிகழ்கிறது அவன் தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன அவனுக்கும் வாக்கு மனசுல ஒடுங்குகிறது மனசு பிராணன்ல ஒடுங்குகிறது பிராணன் தேஜஸ்ல ஒடுங்குகிறது தேஜஸ் பர தேவத்தையில ஒடுங்குகிறது ஆனா அஜானியா இருக்கிறதுனால திரும்பவும் வருவான் பூத்வா பூத்வா பிரலீயதே அவனுக்கும் மரணத்துல சத்சம்பத்தி ஏற்படுகிறது எப்படி ஜாகிரத வஸ்தில சத் சம்பத்தி ஏற்படுகிறதோ அதே மாதிரி மரணத்திலையும் சத் சம்பத்தி ஏற்படு சத்சம்பத்தின்னா அந்த சத்தோட ஒடுங்கி இருக்கிறது ஜீவனுக்கும் அதே கதை தான் ஏதாவது தர்மசாஸ்திரி அகம் பிராமணா அஸ்மி பிராமணா அஸ்மி ஜீவனாக இருக்கான் பிராமண ஷரீரவான் அஸ்மி பிராமண ஷரீரவான் அஸ்மி கஷத்ரிய ஷரீரவான் அஸ்மித்திய பரம்பரையில தோன்றிய ஷரீரத்தை உடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஜீவன் இதுக்குள்ள நினைச்சுக்கிறான் ஆகையினால நான் அஸ்வமேத யாகம் பண்ணுவேங்கிறான் க்ஷத்யனா இருந்தா பிராமணனா இருந்தா நான் சோம யாகம் பண்ண போறேங்கிறான் இதெல்லாம் ஞாபகம் ஜீவபுத்தி வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு அதிலும் முக்கியமா கர்ம காண்டத்தை மாத்திரம் பிரமாணமாக ஜீ புத்தி உடையவனாக இருக்கிறான் தேகத்தை அஜானிதான் இவனுக்கும் என்ன ஏற்படுறது இந்த ஜீவத்வங்கிறது அந்த சத்துவத்தில் ஒடுங்குகிறது மாயா சகித்த சுவத்தில் ஒடுகு மறுபடியும் தோன்றுகிறது ஆனா தத்வசி மகா வாக்கியத்தை கேட்டு நாகம் ஜீவகா அகம் சத்பிரம் அஸ்மி அப்படின்னு புரிந்து கொண்டவன் அவனுக்கும் இப்படிதான் நடக்கிறது இதேதான் இதுல ஒண்ணு இந்த ஆர்டர்ல யாருக்கும் வித்தியாசம் கிடையாது வேதத்தை ஏத்துக்காதவனா இருந்தாலும் சரி வேதத்தை ஏத்துக்கிறவனா இருந்தாலும் சரி வேதத்தை ஏத்துக்கிறவனுக்குள்ளேயே கர்மகாண்டத்துக்கு மாத்திரம் பிராமான்யம் கொடுக்கிறவனாக இருந்தாலும் சரி ஞான காண்டத்துக்கு பிராமணிய புத்தி கொடுத்து ஞான காண்டத்தை ஏற்றுக்கிறவனாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் தூக்கமும் ஒன்று மரணமும் ஒன்று தான் தூக்கத்துக்கும் ஞானியோட தூக்கத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது அதே மாதிரி அக்ஞானியோட மரணத்துக்கும் ஞானியோட மரணத்துக்கும் வித்தியாசம் இல்லை ஆனா என்ன வித்தியாசம்னா அஜானம் ஞானம்ங்கிறது தான் வித்தியாசம் அதுதான் வேறுபாடு இவனுக்கு உண்மை தெரியும் அவனுக்கு உண்மை தெரியாது உண்மை தெரியாதனால மறுபடியும் மறுபடியும் உலக வாழ்க்கையை அவன் இன்பத் துன்பங்களை சம்சாரத்தை நுகருகிறான் ஆனால் உண்மை அறிந்து விட்டதால் அவன் மீண்டும் மீண்டும் தோன்றி சம்சாரத்தை உணர்வது இல்லை மீண்டும் அனுபவிப்பதில்லை அக்ஞானி மீண்டும் மீண்டும் வேற்றுமைகளை பார்க்கிறானோ அவன் மரணத்திலிருந்து மீண்டும் மரணத்திற்கே செல்லுகிறான் மரணத்துக்கு இன்னொரு மரணத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் அவன் பிறக்கிறான் ஆதிசங்கரர் இதுக்கெல்லாம் காரணங்கள் எல்லாம் நல்லா சொல்லி வச்சிருக்காரு இதுலயே இந்த ஒரு போர்ஷனே சொல்லிருக்காரு குழந்தை பிறந்த உடனே பாலை எப்படி தேடி பிடிச்சு சாப்பிட்றது அப்படி கேட்கிறார் அதே மாதிரி அச்சம் எப்படி வருகிறது சிறு குழந்தைக்கு கூட அச்சம் இருக்கு எப்படி வந்தது துன்பம் அனுபவிக்காம அச்சம் வருமானு கேட்கிறார் ஆகவே அச்சம் இருக்கிறது எனவே முன் பிறவியில் தான் அனுபவித்த அனுபவம் முன் பிரிவினா அது எந்த பிரிவியா வேணாம்னுக்கலாம் அனுபவத்தினுடைய தொடர்ச்சியே அச்சம் அப்படிங்கிறார் அப்புறம் கண்ணுக்குட்டி மாடு கண்ணுக்குட்டி போடனே கரெக்டாக போய் அந்த மடியை பாலை குடிச்சு எப்படி அதுக்கு எப்படி தெரியும் ஆறா ஒருத்தன் பக்கத்துல இருந்து கூட்டு போய் அது இது பண்ணி விட்டானா எப்படி நடக்கிறது கேட்குறாரு அவர் அதுக்கு எப்படி தெரியும்னா அதுதான் பூர்வ அனுபவம் அதுக்கு இருக்குங்கிறார் ஆகவே இந்த விரக்ஷ திருஷ்டாந்தம் சொல்லித் தில்லியா அதுல அந்த உதாரணத்தை சொன்னார் செங்கராஜர் அதெல்லாம் இருக்கட்டும் அதாவது நான் ஏற்கனவே வகுப்புல சொல்லியிருக்கேன் இது வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஸ்தூல சூக்மங்கள்ல இருக்கிற ஒரு ஆர்டர் ஒழுங்கு ஆனா அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி என்ன பண்ணுவோம் இந்த ஸ்தூல பிரபஞ்சம் மித்யா அதுல இருக்கிற கிரமமும் மித்யா திருஷ்ய நிறைய அனித்யா பாதித்தால் மாற்றம் உடையதாக இருப்பதால் அதனால் நிலையற்றதாக இருப்பதால் அறிவால் அழிக்கப்படுவதால் இது பொய்யே சொல்லுவோம் எல்லாம் விவரமா பேசுவோம் இந்த மித்யாவுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் விவரமா பேசுவோம் நினைச்சு வாழ்க்கையில கிடைக்கிற இன்பத்தை உண்மையு நினைக்காத வாழ்க்கையில கிடைக்கிற துன்பத்தை உண்மையு நினைக்கிற துன்பத்தை உண்மையு நினைக்கிறதா சம்சாரம் இன்பத்தை உண்மையு நினைக்கிறதா சம்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிற இன்பமும் துன்பமும் உண்மை என்பது போன்ற ஒரு அறியாமை இருக்கவே முடியாது நம்ம அனுபவத்தில் துக்கமும் வாஸ்தவம் நினைக்கிறது தான் மகா வியாமோகம் எந்த சுகமும் எந்த துக்கமும் வாஸ்தவம் கிடையாது இதுக்கு ரொம்ப தில்லு வேணும் நீங்க வாஸ்தம் சொன்னா ஏதாவது பண்ண போறீங்களா எப்ப உங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய இன்பமும் துன்பமும் உண்மை இல்லேன்னு தெளிவா புரியுதோ அப்ப இந்த உலகத்துல இன்பத்துக்கு முயற்சி போமா துன்பத்தை விலக்குவதற்கு முயற்சி போமா இன்பத்தை பெறுவதற்கு முயற்சி போமா சுகத்திலையும் துக்கத்திலையும் ராகத்வேஷமே இருக்காது ஒத்துக்கல என்ன பண்ண முடிய எல்லாருக்கும் சமானந்தான் அஜானி ஞானி சாஸ்திர பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளாத அஜ்யானி சாஸ்திர பிரமாணத்தினுடைய ஒரு பகுதியை ஏற்றுக்கொள்ளுகிற அஜ்ஞானி அவர்கள் எல்லோரும் அது மாத்திரமில்ல சாஸ்திர பிரமாணத்தின் முக்கிய எல்லா பிரமாணத்தையும் நன்றாக ஏற்றுக்கொண்டு உண்மையை உணர்ந்து சாகுர ஜானி எல்லாருக்கும் மரண அனுபவம் ஒரே மாதிரி தான் ஆனா புனர்ஜன்மாங்கிறது அக்ஞானிக்கு உண்டு ஜானிக்கு புனர்ஜென்மா கிடையாது ஒன்னு புரிஞ்சுங்கோ ஆத்மாவுக்கு அஜானமோ ஞானமோ கிடையாது ஏன்னா ஆத்மாவுக்கு அந்த கிடையாது ஆத்மாவுக்கு அந்த கிடையாது அதனால அகம் ஞானி அஸ்மிங்கிறது கரெக்டா அகம் பிரம்மாஸ்மிங்கிறது கரெக்டா கேட்டா அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான் கரெக்ட் அது புரியறதுக்காக சொல்றேன் விஷயம் புரிஞ்சாச்சுன்னா அது நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அகம் பிரம்மாஸ்மி அகம் மருந்து போயிட போறது மருந்து போயிடறது நினைக்க வேண்டிய அவசியம் புரிஞ்சாச்சு இப்ப ஒரு கருத்து சொல்லப்பட போகிறது நான் ஒன்னு சொல்லிடுறேன் இந்த கருத்து இது ஒரு சிறு நிகழ்ச்சி மூலம் சொல்லப்படுற விஷயம் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோட சம்பந்தப்பட்டதுதான் இது அதாவது உண்மையை உணர்ந்தவனை உலகம் தாக்குவதில்லை உண்மையை உணராதவனை உலகம் வாட்டி எடுக்கிறது தாக்குகிறது அதான் உண்மையை உணர்ந்தவனுக்கு ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு உள்ளம் உள்ளது ஓர்த்து உணரின் அப்படி படிக்கணும் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு திருக்குறள் இது அழகாக சொல்லி உள்ளமானது உள்ள நன்கு ஒருமுகப்பட்டு உணருமானால் மறுபடியும் நம்மை துயரப்படுத்தும் பிறப்பு வராது இந்த வார்த்தை வரும் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு ஒருதலையா பேர்த்துள்ள பிறப்பு வேண்டா வராதுன்னு இறைவனடி சேருபவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் சேராதார் நீந்தார் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு சந்தேகம் வந்துருது திருக்குறளா அது உபனிஷத்தா கேட்க தோணும் இல்லாட்டி நம்ம ஆள் கிடைச்சா அதை போட்டுவோம் குரல் உபனிஷத் உபனிஷத்து போடுற மாதிரி குரல் உபனிஷத்துன்னு போட்டுடுவாங்க நம்ம அப்படி போட மாட்டோம் வந்து உபனிஷத்தை விளக்கி அழகா சொல்லியிருக்கு அதாவது நல்ல விஷயத்தை புரிஞ்சுண்டாச்சுன்னு சொன்னா மறுபடியும் ஜென்மா கிடையாது இங்க விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு சொல்றார் அதாவது ஒரு திருடனை பிடிச்சிட்டான் ஒருத்தனை ஒரு ராஜா ஒரு ஒரு ராஜ்யத்துல ஒருத்தனை ஒரு திருடனை பிடிச்சாங்க யார்கிட்ட இருந்தோ இவன் பணம் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டான் அவன் சொல்றான் நான் திருடலங்கிறான் அவன் திருடனா அவன் என்ன சொல்றான் இல்ல மற்றவன் சொல்றான் என் ரூபாயை எடுத்துட்டான் திருடிட்டான்னு சொல்றான் ஆனா அவன் வந்து நான் திருடலங்கிறான் அவனை கையின் களவுமா பிடிச்சாங்களா இல்லையான்னு உபனிஷன் சொல்லலை திருடலங்கிறான் இப்போ ஒருத்தன் சொல்றான் இவன் ரூபாய் திருடிட்டாங்க நாடு ஆகையினால டிவியில காமிச்சிருக்கான் உள்ள திரும்ப திரும்ப உள்ளுள்ள சுட்டு காமிச்சிருக்கான் அவனை கூப்பிட்டு வச்சு நீ தான் அவன் சொல்றே வரல சுடல்கிறான் அதுக்காக கவர்மெண்ட் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி அவனை வச்சு அவன் ஏசி ரூம்ல வச்சு அவனுக்கு எல்லாம் வைத்தியம் எல்லாம் பண்ணி பல கோடி செலவு பண்ணி எல்லாம் நடந்துட்டு நம்ம நினைச்சுருக்கோம் நம்முடைய தலைவர்கள் நமது நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவனுக்கே பாதுகாப்பு இல்லாமல் திண்டாடி நாட்டை பாதுகாக்கிற அவனுக்கு அவங்க எல்லாம் எல்லாம் பெரட்டின்ட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க மனைவிக்கு ப்ரொடக்ஷன் மனைவிய மகளுக்கு ப்ரொட்டெக்ஷன் கணவனுக்கு ப்ரொடெக்ஷன் எல்லாம் ஒரே ப்ரொடெக்ஷன் மையம் ஏகப்பட்ட போலீஸ் எல்லாம் போயிட்டு போட்டு எதுக்கு சொல்றேன்னா அவன் எப்படி அது கண் ரெண்டு முரண்படுற வார்த்தைகள் நான் திருடலேங்கிறான் அவன் திருடிட்டாங்கிறான் அவன் அவன் திருடினானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா அதுக்கு அந்த காலத்தில் அப்படி ஒரு நடைமுறையில் இருந்துருக்கு சுட சுட இரும்பு கோடாலி காய்ச்சறது இந்த கோடாலிய கோடாரிய நெருப்பில் போட்டு நல்லா காய்ச்சி அது அப்படியே பட இப்படி ஒளி விடும் பாருங்க அப்படி கொன்றபோது நீ உண்மையிலேயே திருடாமல் இருந்தால் நீ இதை பிடிச்சியானா சுடாது இதெல்லாம் நீங்கள் என்னது ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இப்ப கடைசியில் திருடியிருந்தா தொட்டையானா சுடு ஆக சுட்டுதுன்னா நீ திருடினவ சுடலன்னா நீ திருடாது நமக்கு இந்த எக்ஸாம்பிள் சந்தேகம் வரும் அது எப்படி நெருப்பு யாரா இருந்தாலும் சுடத்தான செய்யும் அப்படின்னு நமக்கு தோன்றுகிறது நீங்க இந்த எக்ஸாம்பிள ரொம்ப டீப்பா திங்க் பண்ணாதீங்க இந்த மாதிரி சொன்னாலே நிறைய பேர் உண்மையை சொல்லிடுவான் உண்மையை சொல்லிடுவோம் அவருக்கு எங்க வீக்குன்னு தெரிஞ்சு சொல்லிட்டு பிடிச்சோன்னு வச்சு சொல்லிடுவோம் உண்மையை சொல்லிடுவான் ஆகையினால இதெல்லாம் உண்டு நம்ம இந்த மாதிரி மை போட்டு பார்க்க போறாங்க யாருன்னு தெரிஞ்சு வேணும் போறது அப்படின்னு சொன்னாலே மெய்போடவே வேண்டாம் அதுக்குள்ள உங்களுக்கு வேற விதமா நியூஸ் வந்துடும் அந்த பொருள் வேற விதமாக கிடைச்சிடும் ஏதாவது கொஞ்சம் மிரட்டணும் இப்ப இந்த எக்ஸாம்பிள நீங்க ரொம்ப எடுத்துக்காது அதே மாதிரி இங்க என்ன சொல்றது உபனிஷத்து மெய்பொருளை நன்கு பற்றி இருப்பவனுக்கு இந்த பொய்யான உலகமானது அவனை தாக்காது ஆனால் பொய்யான பொருளை உண்மை என்று கருதி பற்றி இருப்பவனுக்கு அது தாக்கிக்கின்றே இருக்கும் அடிக்கடி ஜோசியம் பார்க்கணும் இந்த குரு பெயர்ச்சிக்கும் சனிப்பெயர்ச்சிக்கும் போற கூட்டத்தை பாருங்களேன் இதுலேருந்தே தெரியுமே நமக்கு எப்ப பார்த்தாலும் ஜனங்களுக்கு அப்படி பண்ணி பண்ணியே பழகி போயிடுச்சு ஏன் பண்றோம் எதுக்காக பண்றோம் எதுலையுமே ஒரு விவேகம் இல்லை அந்த விஷயத்தை தான் இந்த உபனிஷன் சொல்ல போறது ஆகவே இது ஒரு சாதாரண கதை மாதிரி நிகழ்ச்சி இருக்கும் இதுல இருந்து உபரிஷத் சில உண்மையை நமக்கு புரிய வைக்க விரும்புகிறது ஆக வாழ்க்கையில் எந்த அனுபவமும் இவனை தாக்காது உண்மையை பற்றி இருப்பவனை உலகம் தாக்காது அப்படி அர்த்தம் அதனால வகை தெரிவான் கட்டே உலகுன்னு இல்லையா உலகம் கட்டுப்பட்டு அர்த்தம் யார் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற வஸ்துக்களை எல்லாம் விவேக்கம் பண்ணி பஞ்சபூத விவேகம் பண்ணி பஞ்ச கோஷ விவேகம் பண்ணி தத்துவத்தை புரிஞ்சுக்கான அடிமையா இருக்கு உலகத்துக்கு தலைவனா இருப்பான திருவள்ளுவர் சொன்னார் சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகைகறிவான் கட்டே உலகு உலகம் அவனுக்கு வசப்பட்டிருக்கும் அர்த்தம் இன்னொரு கருத்து பார்த்திருக்கோமே உள்ளத்தால் பொது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துளெல்லாம் உளன் நீ மனதிலே உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் உளன் பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நின்றார் இந்த குரல் எல்லாம் நினைச்சு பாருங்க அதுதான் இங்க சொல்றது விளக்கத்தை மந்திரத்தை படிச்சு அர்த்தம் தெரிஞ்சுப்போம் புருஷும் சோமியோத்தீத்தீ அபஹாத்ஷீத் பரசுமஸ்மீ தபி திய अनृतमात्मानं தவத்தன சோன்திசன் அனம்தரும் திரு சரி அன்யமந்திரத்தையும் அடுத்தமந்திரா அது அக்கா அத்தவ சத்தியமா சேனாத்மாய பரஷு த நிய த ாத்மும் சித்தகேத்தோவி மூணு மந்திரி முடிச்சு ஹே சோமிய அன்புக்குரியவனே கேளு ஹஸ்திரம் புருஷம் ஆனையி அபகாரிஷீத் அகாரிஷீத் எல்லாம் நீங்க நிறைய சப்ளை பண்ணிக்கணும் மந்திரங்கள்லாம் அப்படி இப்படி துண்டு துண்டா நிற்கிறது அதாவது ஹஸ்திரீதம் ஆனையி ஹஸ்திரம் புருஷம் ஆனையி சங்கராச்சு போட்டிருக்கர் அதாவது ஒரு நிகழ்ச்சி மாதிரி ஆனையந்தி ஒருத்தனை கைய கட்டி இழுத்துன்னு வராங்க ஆனையந்தி என்ன சொல்றாங்க அபஹாரி ராஜ புருஷாக ஆணையந்தி அரசாங்க காவலர்கள் எல்லாம் ஒருத்தனை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் அவனை கையை கட்டி அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் கையில் விலங்கு போட்டு கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அபஹாரி பண்ணிக்கணும் ஏதோ ஒன்று போட்டுக்கணும் ஆபரணம் அபஹாரி நகையை திருடிட்டான் அதை திருடிவிட்டான் அபஹாரித் தேயம் இவன் திருட்டை செய்தான் பொருளை அபகரித்தான் அதனால் இவன் திருட்டை செய்தான் என்னதுராமர் கேட்டிருக்கோம் கையில ஒன்னு இருக்கேன் படைமலிந்த மழு வாழும் மானும் தோன்றும் இப்படி ஒரு பாட்டே இருக்கு சிவபெருமான்கிட்ட என்ன இருக்கு ஒரு கையில மழு இருக்கு ஒரு கையில மான் இருக்கு மான் மழு வேந்தி அந்த மழுங்கிறது தான் பரசு அந்த பரசுவன் நெருப்புல போட்டு வாட்டி கொண்டு வா இது அவனை சுடுறதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு இத்தி உவாச்ச ராஜா சொல்ற சஹா எதி தச கர்த்தா பவதி அவன் அதற்கு அந்த திருட்டுக்கு அவன் கர்த்தாவாக இருந்தால் தத்தகா ஏவ அநிர்த்தம் ஆத்மானம் குருத்தே அதனால் அவன் தன்னை இது ரொம்ப முக்கியம் ஆத்மானம் அனிர்த்தம் குருத்தே இந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியம் திருஷ்டாந்தத்தை விட தார்ஷ்டாந்தம் ரொம்ப முக்கியம் திருஷ்டாந்தம் வந்து முழுக்க சரி வராது என்றைக்குமே உபமா ஏகதேசா உபமை ஒரு புடைத்து உபமானத்தில் தோஷம் இருக்கும் உபமானத்தில் எந்த அம்சத்தை எடுத்துக்கணுமோ அந்த அம்சத்தை தான் எடுத்துக்கணும் இப்போ தேன் உதாரணமா இருக்கட்டும் நதி உதாரணமாக இருக்கட்டும் விரக்ஷ உதாரணமாக இருக்கட்டும் லவண உதாரணமாக இருக்கட்டும் கந்தார தேசத்து உதாரணமாக இருக்கட்டும் இப்ப இந்த கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த உதாரணமாக இருக்கட்டும் உதாரணத்துல நம்ம ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உதாரணமே தவிர உண்மையை அதனாலேயே தெரிஞ்சுக்க முடியாது உண்மையை சாஸ்திரம் சொல்ற உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இல்லாட்டி எதுக்கு ஸ்ரத்தவா சொல்றார் என்ன சொல்லும் போல இருக்கு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அனர்த்தம் ஆத்மானம் குருத்தே ஆத்மானம் அனுர்த்தம் குருத்தே தன்னை வந்து என்ன பண்றான் பொய்யா இப்ப இது பருவம் பொய்யான ஜீவனை உண்மையான்னு நினைக்கிறான் பொய்யான தேகத்தை உண்மையான்னு நினைக்கிறான் பொய்யான பதவிய உண்மையானதான் நினைக்கிறான் அதான் அர்த்தம் அனுர்த்தம் ஆத்மானம் குருத்தே திருஷ்டாந்தம் சொல்ல சொல்லவே நீங்க தாஷ்டாந்தத்தை கனெக்ட் பண்ணிக்கணும் எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்றோமோ அதோட எதுக்காக சொல்றவோ அந்த விஷயத்தை நீங்க சேர்த்து பார்த்துக்கணும் ஆத்மானம் அனுர்த்தம் குருத்தே தன்னை பொய்யோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான் பொய் பேசுறான் நான் பண்ணலங்கிறான் ஆனா அவன் செஞ்சிருந்தானே ஆனால் தன்னை பொய்யோடு இணைத்துக் கொள்கிறான் அவன் பண்ணினது உண்மை ஆனா பண்ணலேன்னு சொல்றான் பாருங்க அந்த பொய்யோடு அவன் தன்னை சேர்த்துக் கொள்ளுகிறான் குருத்தே சகா அனுர்தா அனுர்தாபிசந்த பொய்யோடு தன்னை இணைத்துக் கொண்டு விட்டான் அபிசந்தஹா அது சொல்லுகிறது உபனிஷத்தையே சொல்லுகிறது அனுர்த்தேன ஆத்மானம் அந்த பொய்யினால தன்னை பொய்க்குள் தன்னை மறைத்து கொண்டு எரி அர்த்தம்னசுக்குள்ள வச்சுன்னு பரவாயில்லை தொட்டு பார்ப்பான் தொட்டான் சுட்டுப்படும் அர்த்தம் தப்தம் பரசும் பிரதிகிரு சஹா தகிய அது எரிக்கிறது அது மாத்திரம் இல்லை அவன் சுடுறதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு மரண தண்டனை தானோ ஹன்யத்தை உபநிஷத்தை எடுத்த உடனே இந்த இந்த வார்த்தை சரி சாதாரண தப்பு தானே அவன் எத்தனையோ கொள்ளையடிக்கிறான் என்னையா பண்ணான் கொஞ்சம் தானே எடுத்தான் அப்படி நம்ம இந்த கால மாதிரி அவன் என்ன பண்ணான் உடனே இதெல்லாம் அரபு நாடு மாதிரி ஒரே தான் அவ்வளவுதான் கட்டு கசையடி கொல்றது தான் அத்த ஹன்யத்தை அவனை கொன்று விடுகிறார்கள் அழிந்து போகிறான்னு அர்த்தம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா ஜென்ம அவனுக்கு வீணா போறதுன்னு அர்த்தம் இந்த உலக வாழ்க்கை எல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறான் இந்த மோக் அடையில அவன் சம்சாரியா இருந்து துக்கப்படுறான்னு அர்த்தம் அல்ல இந்த தப்தபரசு திருஷ்டாந்தத்தை ரொம்ப எடுத்துக்காம நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் பொய்யோடு தன்னை இணைத்துக் கொள்பவன் துன்புறுகிறான் வாழ்க்கையின் உண்மையை உணராமல் வாழ்க்கையை வீணடிக்கிறான் வாழ்க்கையில் எது பொய்பொருள்ெய்பொி செய்யாமல் பொய்யோடையே தன்னை இணைத்துக் கொள்கின்றவன் வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களுக்கு ஆளாவதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் உண்மை பயனை அவன் பெறாமல் போய்விடுகிறான் பிறவி வீணாகி விடுகிறது நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிந்ததற்கு நிகராகி விடுகிறது பிறவியை வீணடித்து விட்டான் புருஷார்த்தாத் திரஷ்டோபவதி புருஷார்த்தமே இல்லாமல் போயிடுது ஆ வாழ்க்கையுடைய லட்சியம் ஜென்மா வீணாக போயிடுது மனுஷிய வீணடித்து விட்டான் அப்படின்னா அர்த்தம் பண்ணிக்கணும் அத நிய ரெண்டாவது மந்திரம் பாருங்க அவன் ஒருவேளை அகர்த்தா பவதி அகர்த்தா பவதி சதயேவ சத்தியம் ஆத்மானம் குருத்தே ஒருவேளை அவன் செய்யாமல் அவன் தன்னை உண்மையானதோடு இணைத்துக் கொள்கிறான் ஆத்மானம் சத்தியம் குருத்தே சத்தியமான இங்க பிரம்மன நினைச்சுக்கணும் ஜீவனாகவோ தேகமாகவோ தன்னை நினைச்சுண்டா தேகோகம்னு நினைச்சின்றாலும் ஜீவோகம்னு நினைச்சுண்டாலும் மோக்ஷம் கிடையாது அதோகம் நான் உடம்பு ரொம்ப ஆழமான அஜானத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான் தேகோகம் அவனுக்கு அதுதான் எண்ணமாக இருக்கு கொஞ்சம் பக்குவம் இருந்தால் ஜீவோகம் அவர்களுக்கெல்லாம் அந்த சம்சாரம் துக்கத்தை கொடுக்கிறது சுகதுக்கத்தை கொடுக்கறது எதி அகர்த்தா பவதி அகர்த்தா அதை செய்யாதவனாக இருந்தால் தத்தாயேவ சத்தியம் ஆத்மானம் குருத்தே தஸ்மாககையினத்தியம் குரு அவன் சத்தியோடு தன்னை இணைத்துக் கொள்கிறான் தன்னை இணைத்துக்கொண்டு சத்தியத்தினுள் தன்னை மறைத்துக் கொள்கிறான் மறைத்துக் கொள்கிறான் அர்த்தம் தன்னை அதோட இணைச்சுகிறான் அகம் சத்துற வார்த்தை ரொம்ப முக்கியம் என்ன அந்த சத் வித்தியாதி அந்த பரசும் தப்திருக்குறையான உலகத்தைனாலும் எப்படி வேணாலும் தாக்கும் எப்படிப்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு கை பார்க்கும் ஆகையினால அதுதான் வேலை நிறைய பேர் ரெண்டு பெரியவன் இருப்பான் நாட்டுல இந்த பெரியவன் அந்த பெரியவன அல்பம்பான் அந்த பெரியவன் இந்த பெரியவன அல்பம்மா ஆக மத்தம் ரெண்டு பேரும் அல்பம் இருப்பாங்க சொசைட்டியில அவங்க ரொம்ப பெருசா சொல்லப்படுவார்கள் பத்திரிக்கையில் அவங்கள ரொம்ப பெரிய ஆளா காட்டிக்கிட்டே இருப்பான் ஆனா தினம் தெரியும் இவங்க ரெண்டு பேரும் அல்பமும் அல்பம் இத போய் பெருசா எழுதிக்கிட்டே இருக்கான்னு அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன தோணும் பத்திரிகையே அல்பம்னு ஆயிடும் அல்பமான ஆட்களை பத்தி எழுதுற பத்திரிகையும் இது ரொம்ப சூக் இருக்கு தப்தம் பரசும் பிரதி கிருநாத்தி சகா நஷ்யத்தை அது அவனை சுடுவதில்லை அத்த முச்சியத்தை விடுபடுகிறான் நம்ம என்ன போட்டுக்கணும் பிறவியின் பயனை பெறுகிறான் முக்தியை அடைந்து விடுகிறான் இந்த உலகம் அவனை ஒண்ணும் பண்ணாது பகவான் சொன்னார் இல்லையா அவன் எதோடையும் தன்னை சேர்த்துக்கிறதுல தன் உயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் எல்லாம் அவனை வணங்குவார்கள் போற்றுவார்கள் ரெண்டு சார உற தொடர்ந்து இன்பத்துக்கு ஏங்குவ துன்பத்தை வெறுப்ப ஆனா வெறுத்தாலும் துன்பம் வரத்தான் செய்யும் விரும்பினாலும் இன்பம் வராமலையும் போகும் அப்ப நீ துக்கப்படுவேன் நீ மாத்திரமா துக்கப்படுவே முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் துக்கப்படுத்துவேன் ஆகினாலும் என்னத்துக்குப்பா இந்த துக்கம் இது ஏமி துக்கம் இது நான் ஒரு மந்திரம் வச்சிருக்கேன் ஏமி துக்கம் ஏமி எக்கடா ஏமி துக்கம் மந்திரம் கடைசியாக பார்த்தோம் அத தஷியத்தே அத முச்சியத்தே இப்ப அணிமாங்கிற பதத்தை விட்டுட்டார் இத்த நேரம் அணிமா அணிமா சொன்னவர் என்ன பண்ணி தப்து கர்மணி சத்திய ஹஸ்தலாத்து அது சுடுறதில்லை வச்சுக்கணும் இது வந்து ஒரு அப்படியே வாச்சியார்த்தம் பண்ண மாட்டிப்பீங்க வா லட்சியார்த்தம் இருக்கு தப்த பரசுங்கிறது இந்த ஜெகத்தை தான் குறிக்கிறது ஜகத்தில் இருக்கிற துவைதாத்மகம் ஜகத்து சம்சாராத்மகம் ஜகத்து மித்யாத்மகம் ஜகத்து இந்த உலகம்தான் அதாகியத அதனால சொல்ற ஐ ததாத்மியம் சர்வம் திரும்ப அதே பல்லவி அந்த காரணம் தான் சத்து தான் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு அதுவே சத்தியம் அதுவே ஆத்மா அதுவே நீ அப்படி சொன்ன உடனே என்னாச்சான் அவன் அதை நன்றாக தெரிந்து கொண்டான் நன்றாக தெரிந்து கொண்டான் அதுக்கப்புறம் அகம் பிரம்மாஸ்மி என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டான் அகமேவ ஜகத்காரணம் என்னை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தவனாவே என்னை நினைத்தால் எல்லாவற்றையும் நினைத்தவனாவே என்னை பற்றி நான் கேட்டதால் எல்லாவற்றையும் கேட்டதாகிவிட்டேன் ஆகவே அனைத்திற்கும் காரணம் நானே அகமேவ இதம் சர்வம் மையேவ சகலம் ஜாத்தம் இது இப்ப யாருடைய ஸ்டேட்மெண்ட் மையேவ சகலம் ஜாத்தம் ஸ்வேத பாக்கியமா நம்ம எடுத்துக்கணும் ஒன்பதுலாம் என்ன சொல்றாங்க சும்மா பேருக்கு சொல்லிருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி வச்சிருக்கு நம்ம ஊர்ல மந்திரிய சொல்றது இல்லையா கடவுளே அப்படின்னு சொல்லி வைக்கிறது இல்லையா அது மாதிரி அந்த மாதிரி விஷயம் இல்லப்பா அது சாஸ்திரம் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்கொண்டு சொல்றது ஆகவே அப்படி நீ நினைக்காது சங்கராச்சாரிய ஞானத்துக்கு பலன் என்ன சொல்றாரு தெரியுமா இந்த ஞானத்தின் பலன் ஜீவத்துவ புத்தி நிவர்த்திங்கிறார் தன்னை உயிராக கருதிக்கொண்டிருந்த எண்ணம் ஓடி போயிற்று உடலாக கருதி கொண்டிருந்த எண்ணம் இல்லை தன்னை உயிராக கருதி கொண்டிருந்த எண்ணம் அப்படி எழுதியிருக்கார நினைச்சுக்க நான் என்னோட லாங்குவேஜில் சொல்றேன் இவர் அவர் என்ன பண்றார் சங்கராச்சாரியர் உட்கார்ந்து ஏற்கனவே கர்மகாண்டம் படிச்சவன் நினைச்சு பேசிட்டு இருக்கார் என்னன்னு தெரியாத ஆட்கள் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கும் ஆதிசங்கர் ஆள் வந்து வேதத்தினுடைய வேதத்தை ஏற்றுக்கொண்டு வேதத்தினுடைய தாற்பயம் கர்மம் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்கதான் எப்போ அவருக்கு ஆள் அவருக்கு முன்னால இருக்கிறவர்கள் அவர்கள் தான் எப்பவும் அவருக்கு ஆதிசங்கர இருக்கு அவர் முன்னால அமர்ந்திருக்கிறவர்கள் எப்பொழுதும் கர்மகாண்டிகள் தான் வேதத்தை கர்மமா உபதேசிக்கிறவர்கள் தான் அவர் முன்னால வாதத்துல இருக்கிறதாவே நீங்க புரிஞ்சுக்கணும் அவர்களைத்தான் அவர் டார்கெட் பண்ணி பேசுறார் அவங்களுக்கு எல்லாம் வந்து தேக புத்தி கிடையாது ஞாபகம் கர்மகாண்டிகளுக்கு தேக புத்தி இல்லை ஜீவ புத்தி இருக்கு இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கேன் எனக்கு பிராமண சரீரம் கிடைச்சிருக்கு இந்த சரீரம் கிடைச்சிருக்கு நான் அக்னிஹோத்திரம் பண்ண போறேன் சோமயாகம் பண்ண போறேன் வாஜ யாகம் பண்ண போறேன் செத்து அபாமசோம அமிர்தா அபூம நான் இதெல்லாம் போவேன் அங்க சௌக்கியமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சு ஜீவ இவன் கர்மா பண்ணிட்டு இருக்கான் வேதம் முழுக்க கர்மத்தை தான் சொல்றது ஞானத்தையோ பிரம்மத்தையோ சொல்லலேங்கிற கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரங்களை பார்த்து பேசினார் சங்கராச்சாரியர் இந்த உபனிஷத்தின் அடிப்படையில் நீ அந்த புத்தியை விட்டுடுவேன் இந்த உபனிஷத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடு இத பிரமாணமா எடுத்துக்கொண்டாயே ஆனால் உனக்கு ஜீவ புத்தி போயிடும் அப்புறம் நீ கர்த்தாவாவது உனக்கு கர்த்தத் கிடையாது போக்தா பவதி நீ உயிராக இருந்தால் நீ செயல் புரிபவனாகவும் பயனை அனுபவிப்பவனாகவும் நீ ஆவாய் உண்மையில் நீ ஜீவனே இல்லை நீ கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை நீ நித்திய பரிபூர்ணி தர்மத்தினால உண்டு பண்ற சாஸ்திரத்தினால உண்டு பண்ணப்பட்டிருக்கிற பயம் அதர்மத்துக்கு பயப்படுறான் தர்மத்தை பண்ணணும் ஆசைப்படுறான் அதனால அது கிடைக்கும் இது கிடைக்கும் நினைக்கிறான் எனக்கு வந்து எல்லாம் நிறைய வாழ்க்கையில இகலோகத்துல சுகம் கிடைக்கும் பரலோகத்துல சுகம் கிடைக்கும் ஆகையெல்லாம் நான் கர்மாவை சத்தையா பண்ண போறேன் அப்படிலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்கான் சங்கராச்சாரிய சொன்னார் நீ அப்பவும் நீ சம்சாரியாத்தான் இருப்பேன் உனக்கு மோட்சம் இருக்காது அல்ல கர்மாவை பண்ணி மோட்சம் அடைய முடியுங்கிறத எண்ணத்தை விட்டுடும் வேதத்துக்கு உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு தான் கர்மா சொல்லித்தே தவிர உன்னை இன்னும் பெட்டர் போக்தாவா மாத்திரத்துக்காகவோ பேசல சாஸ்திரம் அது உன் வழியில போய் திருத்தறத்துக்காக பேசி இருக்கிறது ஆகவே உன்னை உண்மையிலேயே மெய்ப்பொருள் என்பது வென்று காட்டுவதுதான் சாஸ்திரத்தின் நோக்கம் ஆகையினால என்னாச்சு சங்கராஜரை எல்லாத்தையும் சம்ம பண்ணி சுருக்கமா சொல்ற ஸ்வேதகேது உத்தாலகரிடத்தினுடைய புத்திரன் சங்கராஜர் அப்படியே கதையை அப்படியே சம்ம பண்ற யோகம் ஸ்வேதகேது உத்தாலகசிய புத்திரஹா இத்தி வேத ஆத்மானம் ஆதேசம் சுத்துவா நான் உத்தாலகருடைய புத்திரன் என்று அறிந்திருந்தேன் என்னை பற்றிய ஆத்மாவை பற்றிய ஆதேசத்தை கேட்டு சிந்தித்து கேட்டு அப்படின்னா இருக்கு நிறைய அறியாதை கேட்பதற்கு அப்படி ஒரு ஆதேசம் இருக்குன்னு கேள்விப்பட்டு அதை கேள்வி அதை தெரிந்து கொள்வதற்காக அப்பா இடத்துல கேட்டான் அப்படியே நீளமா சொல்ல போறாச்சி வேதாத்மான அப்படியே இந்த சம்ம பண்ற போது இந்த முதலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் அதை அப்படியே சொல்லிடுறேன் அந்த வார்த்தை அவரோட பாஷையில சொல்லிட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து ஏஷா அதிகிருத்தா ஸ்ரோதா இந்தந்திரோத்தேமேல பிரதிபிம்பேண சனம் காரியேபிய பிரதூப்பம் சர்வாத்மா விஜஞ்ஞ அப்பா வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாலே இந்த உண்மை தெரியாது இவன் தான் இந்த சத்துல இருந்து எப்படி காரியம் தோன்றிருக்குன்னு விளக்கியிருக்கார் அதுக்கப்புறம் இது அப்பா சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இது தெரியாதான் ஸ்ரவணாத்து பித்துஹூ ஸ்ரவணாத்து ந விஜய்ஞ் அத இதானியும் பித்ரா பிரதிபோதித்தஹா அப்பாவால் உபதேசிக்கப்பட்ட பிறகு தீத்துல உதேவ அஹமஸ்மி அவன் என்ன புரிஞ்சுடா அஹம் பிரம்மாஸ்மி போடலங்கர் சதேவஸ் இது அகிர ஆசீத் அப்படின்னு இருந்தது நீ தத்து சதேவோமியெல்லாம் போட்டு ததை தீ சதேவோமிரீத் சதேவர சொல்லணுமே சன்மூல சதாதனாக அதை விட கூடாது இதன் முக்கியமா இந்த உபனிஷத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப சதேவ சோமிய இத இந்த வாக்கியத்தை ஞாபகம் ஏன அஸ்ருதம் ஸ்ருத்தம் பவதி ஏன அமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம் தம் ஆதம் அப்பிராட்சிய ஏக விஜானே சர்வ விஜான முதல் கண்டத்தில் ஏக விஜானத்தினால சர்வ விஜானம் பிரதிஜா பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் சதேவ சுவாமி ஆசித் அந்த பதத்தை அப்படியே வச்சுங்க அப்புறம் அதுல நிறைய படைப்பு எல்லாம் ஏற்பட்டது பாஹ்யூல சூக்ம பூதங்கள் சூக்ம பௌத்திகங்கள் ம் இந்த ூலீரத்திலையும் வெஷ்டினையும் அதுதான் இருக்குங்கிறது சொல்லப்பட்டது சதேவ சோம் எதம் அக்ர ஆசித் சன்மூலா சதாயதனா சத்ரதி அத போட்டுக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும் ஐத்தாத்மக் கு சர்வம் தத் சத்தியகு ச ஆத்மா தத் சத்தியம் தவசி ஸ்வேதகேத்து ச ஆத்மா திதகேதோ தவமசி அதோடு நிறுத்தி ஸ்வேதகேது அப்புறம் பார்த்து நமக்கு அதான் ஐதாத்மியம் இதுகும் சர்வம் சத்தம் ச ஆத்மா தீ இது நீங்க மாற்றம் மனசில் ஞாபகம் சின்னதா போறோம் ஏன் பமதம் மதம் அவிஞ் விஜாத்தம் தம் ஆதேசம் அப்பாட்சிய அப் அதுக்கப்புறம் என்ன சதேவசோமிய சன்மூல சதாதி ச ஆத்மா தவமசி தத்துவமசி நிறுத்திக்கலாம் அப்புறம் மேதாவி பண்டிதாவி ஆச்சாரியவான் முன்னாடி போடணும் ஆச்சாரியவான் பண்டித மேதாவி புருஷ வேத தாவதேவ சிரம் யாவன்ன விமோக்ஷி இதெல்லாம் தான் மொத்தமாக சாரமே அதை புரிய வைக்கிறதுக்கு பல விஷயங்கள் தேன் நதி தேன் உதாரணம் நதி உதாகரணம் விரக்ஷ உதாகணம் லவண உதாகரணம் அப்புறம் அடுத்தது கந்தார தேச உதாகரணம் அதுக்கப்புறம் கடைசியிலே உதாக நியாயம் இதெல்லாம் மனசுல வச்சுட்டீங்கன்னா ஒரு என்ன பேரு பேர்டு ஐ வியூஆர் பருந்து பார்வைங்கிறான் பறவை பார்வைங்கிறான் இப்படியோ பார்த்தா சரி அதனால இத மனசுல வச்சிருந்தீங்கன்னு சொன்னா இதையே மனசுல வாங்கிண்டு அப்ப சாந்தோக்கிய உபனிஷத்து ஆறாவது அத்தியாயம் இந்த கருத்தை தான் சொல்றது இப்ப நான் சம்மதி சொல்லிட்டேன் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுங்கோ அதாவது இது வந்து இப்ப எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அறிஞ்சிக்கிறது வேற அனுபவிச்சு புரிஞ்சுக்கிறது வேற அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அறிந்து கொள்வது வேறு அனுபவித்து புரிந்து என்பது வேறு இந்த எண்ணம் ரொம்ப பழக்கமா இருக்கு முன்னால தெரியலையோ அதை பத்தி படிச்சிருந்தோம்னா அதை அறிஞ்சுக்கிறோம் அனுமான ஜானம் அனுமான ஜானம் அனுபவ ஜானம் பிரத்யான அனுபவ ஜானம் சமஸ்கிருதத்தில் ரெண்டு பதம் யூஸ் பண்றோம் ஞானம் விஜயான இன்னொரு பதம் ரொம்ப யூஸ் பண்றாங்க சில பேர் ஞானம் சாட்சா சாட்சா எக்ஸ்பீரியன்ஸ் சாட்சா இந்த ஞானத்துக்கும் சாட்சாத்துக்கும் நிறைய பேர் வித்தியாசம் வச்சிருக்காங்க ஏன்னா அது வழக்கத்தில் அப்படித்தான் இருக்கு நம்ம அனுபவத்தில் அப்படித்தான் இருக்கு ஆகவே அறிவு அனுபவம் ஆகாது அனுபவம் தான் உண்மையான அறிவு அறிவு மாத்திரம் அனுபவமாக ஆகாது இது வழக்கம்தானே உண்மைதானே அறிவு மாற்ற அனுபவம் ஆகவே அனுபவ அறிவு என்பது வேறு நூலறிவு என்பது வேறு நூலறிவு வேறு அனுபவ அறிவு வேறு இங்க ஞாபகம் வச்சுங்க பாட நெதிரியுமா தத்துவமசி தத்துவமசி என்பது நூலறிவா அனுபவ அறிவா என்பது கேள்வி தத்துவமசி என்கிற மகா வாக்கியம் நமக்கு அனுபவ அறிவை கொடுக்கிறதா நூலறிவை கொடுக்கிறதா என்பது கேள்வி நீங்க உங்களுக்கு சொல்லிடுவீங்க எனக்கு தெரியும் நூலறிவை கொடுக்கவில்லை அனுபவ அறிவைத்தான் கொடுக்கிறது ஏனென்றால் இது எங்கோ இருப்பது பற்றி பேசவில்லை எங்கயோ இருக்கு ஒரு விஷயம்னா ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்கனே நான் ஏதோ ஒண்ணு சொல்றேன் ஆஸ்திரேலியா நீங்க கங்காருவ நேரில் பார்த்திருக்கீங்களா யாராவது ஜூல பாத்திருப்பீங்களோ என்னவோ நான் வந்து வைல்டாவே பார்த்திருக்கேன் நீங்க எதை பாத்திருக்கீங்களோ வைல்டா சாதாரணமா தெரியறத பாத்துருக்கேன் அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கோ அனுபவ அறிவு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இப்போ வந்து கேதார்நாத்தா இருக்கட்டும் அமர்நாத்தா இருக்கட்டும் கங்கோத்ரியா இருக்கட்டும் நேரில் போய் பார்க்கணும் கைலாசத்துக்கு போகணும் ஆசை இருக்கே எல்லாருக்கும் பார்க்கணும் ஆனால் நமக்கு அந்த கைலாசத்தோட மலையோட உயரம் என்ன எத்தனை அடி உயரம் இருக்கு அங்கே வந்து குளிர் எப்படி இருக்கும் எந்த காலத்தில் நல்லா இருக்கும் எல்லா விவரமும் நம்ம டிவியில் பார்த்து தெரிஞ்சிருந்தாலும் இதெல்லாம் டிவி ஞானம் இது புஸ்தக ஞானம் நேர போய் சாட்சா்காரம் பண்ணணும் அந்த கைலாசத்தை Say, He will stay in all arms into a pot and take him out of the m GE, then he will lead to Eneiem. And gone to the other station from me and went from theоarl maar. Nope, without exactly torturing car. What was he thinking? He will know very often there. So, whether he's stressing records and finding them to see the region, you might go to the street." While he passes knife to your table, you will never go. சொல்லப்போனா சொர்க்கத்தை பத்தி தெரிஞ்சுனா சொர்க்கத்துக்கு சாட்சா்காரம் பண்ணணும்னா என்ன பண்றது சொர்க்கத்தை பத்தினா ஞானம் இருக்கு எனக்கு சொர்க்க சாட்சா சாட்சா பண்ணி என்ன பண்ணணும் இங்க வந்து எங்க சித்தப்பாட்டை சொல்லணும் சொர்க்கம் இப்படி இருந்ததுன்னு எங்க சித்தப்பாட்டை பெரிய பாட்டை எல்லாத்தையும் சொல்லணும் சித்தப்பா பெரியப்பாவே இன்னும் கொஞ்ச நாள் இருக்காது அதுவே தகுராது எங்க இதெல்லாம் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அப்புறம் எங்க சித்தப்பா பெரியப்பா எல்லாம் அதெல்லாம் வந்து நீங்க ஆகணும்னா நீங்க அல்லாவை கும்பிடணும் அல்லாவை கும்பிட்டீங்கன்னா உறவுகள்லாம் பெருகும் பிரம்மனை எல்லாம் கும்பிட்டுன்னா உறவுகள்லாம் சுருங்கும் என்ன பண்றது சிந்தித்து பாருங்கள் தோழர்களை சொல்ல வேண்டியது இப்ப ஆச்சாரிய சபா மீட்டிங்ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிருக்காங்க என்ன பண்றது சாமியார்கள் சேர்ந்து என்ன சோறுபட போறீங்க சாமியார சேர்ந்து நம்ம எல்லாரும் என்ன நினைச்சு வந்து வெறும் அவாந்தர வாக்கியம் அவாந்தர வாக்கியம் என்னது நினைச்சு இல்லப்பா இது வந்து அனுமானம் இல்லை நீ பிரத்யமா நான் நான் அனுபவிச்சுருக்கிய அந்த நான் இது உன் அனுபவத்தில் இருக்கிற நான் எல்லாத்துக்கும் வேணா அது புரியும் மற்ற துறைக்கு வேணா அது பொருந்தும் நூல் அறிவு போறாது அனுபவ வேணும்னு நீங்கள் சொல்லலாம் இங்கே அப்படி இல்லை இங்கே அனுபவத்தைத்தான் நூல் அறிவுறுத்துறது அனுபவத்தை மட்டுமே நூலானது அறிவுறுத்துகிறதே தவிர நீ ஒன்னும் எதுவும் ஆக வேண்டிய அவசியம் இல்லை நீ பிரியதில்லை நீ சத்தாகத்தான் இருக்கிறாய் நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்ற போது இது அனுபவ அறிவே தவிர போதே விஜானம் இது சொல்ற போதே விஜயானம் ஞானம் பரோட்ச ஜ்யானத்தை கொடுக்கவில்லை ஞானம் அபரோட்ச ஜானத்தைத்தான் கொடுக்கிறது ஏனென்றால் ஆத்மா அபரோக்ஷமாக இருப்பதால் நான் என்பது அனுபவமாகவே இருப்பதால் உபனிஷத் அனுபவமாகவே இருக்கின்ற எண்ணை பற்றி பேசுவதால் உபனிஷத் நூலிலிருந்து கிடைக்கும் எண்ணை பற்றி அறிவு எனக்கு விஜயானமேயாகும் எனக்கு ஞானமல்ல உபதேசிக்கும் பொழுதே அது விஜானந்தான் அந்த விஜயானத்தில் எனக்கு சந்தேகம் வரலாம் அந்த விஜயானம் என்னுடைய மாறாக இருக்கலாம் இருந்தாலும் அந்த விஜானம் அனுபவ ஜ்யான்தான் சந்தேகத்தை போக்குறதுக்கு திருஷ்டி யுக்திபூர்வமா மனநம் பண்றோம் என்னது அப்புறம் வந்து இந்த பழக்க தோஷம் போகமாட்டேங்கிறது நீங்க என்னதான் சொன்னாலும் சுவாமி அது வந்து இந்த யாராவது என்ன சொல்லிவிட்டா அது உண்மையு நினைச்சுறேன் என்ன யாராவது புகழ்ந்தா அது உண்மையு நினைச்சுறேன் என்னை யாராவது இகழ்ந்து அதை உண்மையை நினைச்சு அதுதான் விபரீத பாவனை நினைக்காதே அது ரொம்ப கஷ்டமா இருக்கேன் சரியாயிடும் எதையுமே நீ வந்து வெறுக்கவும் விரும்பவும் மாட்டேன் அதுக்கு பேர் தான் சமத்துவம்னு பேர் இந்த விருப்பு வெறுப்பற்ற மனநிலைக்கு பேர்தான் சமத்துவம்னு பேர் கிருஷ்ணர் கீதையில இதைத்தான் வலியுறுத்தி பேசுறாரு அதாவது முதல்ல அறிவு பூர்வமா சமத்துவத்தை அபியாசம் பண்ணுங்க சமத்துவம் ஆயிடு யாருக்கும் வெளியில காட்ட முடியாது வெளியில காட்ட வேண்டிய அவசியம் இல்ல இன்னொருத்தர் என்னுடைய சமத்துவத்தை புரிஞ்சுக்கலையே அப்படின்னா அப்பவும் ஜெகத்துக்கு நீங்க சத்தியத்தீங்களா நித்தியம் கொடுக்கறீங்களா அப்போ ரியாலிட்டி கொடுத்து ஏன் நான் என்னுடைய என்னுடைய மனநிலையை நிலையும் எத்தனை நாளைக்கு இப்படியே நினைச்சுட்டு இருப்பேன் நீ ஏதோ ரெண்டு நாளைக்கு அது இன்னைக்கே விட்டுட இப்பவே அது அப்படிலாம் உடனே விட முடியாது அவ்வளவுதான் இது இப்படிதான் யோசிச்சு புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பெரிய ரிலீஃப் சொல்லி முடிச்சுடுறேன் அதாவது கர்ம சமத்துவத்தை கிருஷ்ணர் இந்த டெலிபரேட்டா அபியாசம் பண்ணுங்கிறார் சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபா ஜய் தத்தோ யுத்தாயு அப்படி சொன்னார் கிருஷ்ணர் அப்புறம் என்னதும காஞ்சன்துலிய பிரி தீர்துமதி மாநோஸ் துளியோ மித்தாரி பயோ சர்வாரித்தி ஆத்மா சரிய இருக்குிருப்த ஆத்மா கூாஷ்ம காஞ்சனா அப்புறம் வந்து என்னது இன்னும் இருக்கே நல்ல ஸ்லோகம் அது எல்லாரிடத்திலயும் நம்ம ஒன்பது வகையான ஆட்கள் எப்படியும் இந்த ஸ்லோகங்கள்லாம் மைண்ட்ல ஓடிண்டே இருந்தா ஏதாவது ஒரு சம்சாரம் உள்ள தாக்க முடியுமா அதனால தான் கட்டோபிஷத்துல சொன்னார் இவர் அணிமான் ரொம்ப சட்டில் சட்டுலோ சட்டில் நூக்மம் கட்டோபனிஷத் சொல்லி தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அத்தியாத்ம யோகாதி கமேன தேவம் மத்வா தீரோஹருஷோகி எத்தனை மந்திர பன்னரும் உபனிஷதங்கள் எங்கள் நூலே ஆகையினால இந்த அளவில் நான் இதை பூர்த்தி பண்றேன் முடிச்சாச்சு நிறைவு நான் வந்து முழுக்க சம்மரி ஆர்டராக சொல்லாட்டாலும் உங்களால் பண்ண முடியும் ரொம்ப ஒன்றும் இப்போ இது இல்லை பதினாறு கண்டங்களில் நமக்கு இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு குருவருளும் திருவருளும் கை கூடியது நான் நினைக்கிறேன் 23 மூணு கிளாஸ்னு நினைக்கிறேன் இருபத்தி மூன்று வகுப்புகளில் இது நிறைவு பெற்றிருக்கிறது இது முழுமையாக நிறைவு பெற்றுக்கிறதுன்னு நினச்சிடாங்க இனிமேல் நீங்கள் நிறைய திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணணும் சித் பகானந்த சுவாமி சொல்கிறத நான் திரும்பவும் நினைவுப்படுத்துகிறேன் உணவு உடல் போன்று இந்த கருத்துக்கள் உங்கள் வாழ்க்கை வேண்டும் என்று உங்களை எல்லாம் மனமாற வாழ்த்தி இந்த முகாம் வகுப்பை நிறைவு செய்கிறேன் அடுத்த முறை இறைவனுடைய அருள் துணை இருக்குமாயின் பூம வித்யா செய்வதற்கு திருவருள் கைகூடட்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் வாழ்த்தி வகுப்பை நிறைவு செய்கிறேன் ஹரிவோம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவினேன் வோமவத் தேயா மூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வமிகி